வணக்கம் லட்சணியின் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பதாவது செய்தி சேவை அக்டோபர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஐபிசி மாதம் ஏழாம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் அரசு ஊழியர்கள் போக்குவரத்து மின்வாரியம் உள்ளிட்ட அரசு சார்ந்த ஊழியர்களுக்கான தீபாவளி போனஸை தமிழக அரசு அறிவித்துள்ளது விடுதலையை தாமதிப்பது அரசியலில் சட்டத்தை அவமதிக்கும் செயல் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் முகாம்கள் அமைத்து மக்களுக்கு நிலவேம்பு சாறு வழங்கிட வேண்டும் என தொண்டர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவுறுத்தியுள்ளார் அதிமுக தலைமை அலுவலகத்தில் அமைக்க ஜெயலலிதாவின் முழு உருவ சிலை தயாராகிவிட்டது பழைய சிலை அகற்றப்பட்டு அங்கு விரைவில் புதிய சிலை திறக்கப்படும் என தெரிகிறது மாவட்ட நீதிபதிகள் மற்றும் கீழமை நீதிபதிகளை தேசிய அளவில் நுழைவுத் தேர்வு நடத்தி தேர்வு செய்ய மத்திய அரசு முன்வந்திருப்பது சட்டவிரோதமானது என திராவிடர் கழக தலைவர் கே வீரமணி கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் ஒரு புது அரசியலை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் அரசியலுக்கு வருகிறோம் அப்படி இல்லாமல் மற்றவர்களைப் போல் அரசியல் செய்வதற்கு நாம் எதற்கு அரசியலுக்கு வர வேண்டும் என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் தினமுறுவியல் அறிவு அஞ்சல் தலை, சொல்லும் தலைவர் இது போல் பல தரமான நிகழ்ச்சிகளை செவ்வெடுக்கி என்ற இணையதளத்திற்கு வருகை இணைகிறீர்கள் இந்திய செய்திகள் தீபாவளி அன்று இரவு எட்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை மட்டுமே பட்டாசு வெடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது ஆன்லைன் மூலம் பட்டாசு விற்பனை செய்ய விதிக்கப்பட்ட தடை தொடரும் இதனை பின்பற்றாத நிறுவனங்கள் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைக்கு ஆளாக நேரிடும் என்றும் அறிவித்துள்ளது செவ்வாய்க்கிழமை மட்டும் வீடுகளில் கொள்ளையடிக்கும் வித்தியாசமான பழக்கம் கொண்ட கொள்ளையர்கள் இருவர் ஹைதராபாத் போலீசிடம் சிக்கினார்கள் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சிபிஐ டி எஸ் பி தேவேந்திரகுமாருக்கு நாள் காவல் விதித்து சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அமிரசரஸ் ரயில் விபத்தில் பள்ளியான பெற்றோர்களை இழந்து தவிக்கும் அனைத்து குழந்தைகளையும் நான் தத்தெடுத்து அவர்களின் கல்வி உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் கவனித்துக் கொள்கிறேன் என்று பஞ்சாப் மாநில அமைச்சரும் காங்கிரஸ் தலைவருமான நவ்ஜோத் சிங் சித்து தெரிவித்துள்ளார் புனிதமான சபரிமலை ஐயப்பன் கோயிலை போர்க்களமாக ஆர் அமைப்பு முயல்கிறது பெண்களை செல்லவிடாமல் தடுத்து அவர்களின் உரிமையை பறிக்கிறது என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார் பேடிஎம் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி விஜயசேகர் சர்மாவின் தனிப்பட்ட தகவல்களை திருடி இருபது கோடி ரூபாய் கேட்டு மிரட்டல் விடுத்ததாக அவரது தனி செயலாளர் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு அனைத்து வயது பெண்களும் செல்லலாம் என்ற தீர்ப்பை எதிர்த்து பல்வேறு தரப்பினரும் தாக்கல் செய்துள்ள மறுசீராய்வு மனுக்கள் அனைத்தும் நவம்பர் பதிமூன்றாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஜப்பைச் சேர்ந்த நிறுவனம் ஒன்று தனது ஊழியர்கள் நாள்தோறும் இரவு நேரத்தில் 6 மணி நேரம் அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக புதிய பரிசுகளை அறிவித்துள்ளது பத்திரிகையாளர் ஜமால் கொல்லப்பட வேண்டும் என்ற ஆணையை சவுதி இளவரசன் முகமது பின் சல்மான் ஸ்கைப் மூலம் உத்தரவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது தைவானில் சக்தி நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி ஏழாக ஜலை குறித்து ச இருந்து வரும் செய்திகள் திருப்திகரமாக இல்லை என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் வணிகச் செய்திகள் தங்கத்தின் விலை பவுனுக்கு இருநூற்றி ரூபாய் அதிகரித்து இருபத்தி ரூபாய்க்கு விற்கப்படுகிறது நான்கு நிறுவனங்கள் பொதுப்பங்கை வெளியிட பங்கு பரிவர்த்தனை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது பேடி எம் நிறுவனம் சாப்ட் பேங்க் மற்றும் யாகோ ஜப்பான் ஆகியவற்றுடன் இணைந்து ஜப்பானில் பேபே என்ற பணமில்லா பரிவர்த்தனை சேவையை தொடங்கியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா சி அணியில் இடம் கிடைத்தது பட்டினிக்கு கிடைத்த வெற்றி என உருக்கமாக கொல்கத்தா சொற்பந்து வீச்சாளர் பப்புராய் சச்சின் டெண்டுல்கருக்கு பந்து வீசுவதற்காகவே இடது கை சொலா்பந்து வீச்சுக்கு மாறியதாக இங்கிலாந்து அணிக்கு எதிராக அடுத்த மாதம் காலே நகரில் நடைபெறும் முதல் டெஸ்ட் போட்டியுடன் இலங்கை அணியின் இடது கை சுழற்பந்து வீச்சாளர் ரங்கனா ஹெராத் ஓய்வு பெற உள்ளதாக அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான இரண்டாவது ஒருநாள் போட்டி இன்று விசாகப்பட்டினத்தில் நடைபெறவுள்ளது இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி இன்னும் எண்பத்தி ரன்கள் எடுத்தால் பத்தாயிரம் ரன்களை கடந்த வீரர்கள் பட்டியலில் இடம்பெறுவார் பிரஜ்னேஷ் குணேஸ்வரன் சர்வதேச டென்னிஸ் தரவரிசை பட்டியலில் நூற்றி நாற்பத்தி ஆறாவது இடத்துக்கு முன்னேறியுள்ளார் மாரி செல்வராஜன் மிகச்சிறந்த உழைப்பு பரியேறும் பெருமாள் படம் என இயக்குநர் சங்கர் பாராட்டியுள்ளார் இயக்குநர்கள் பாரதி விஜய் மற்றும் பிரியதர்சினி ஆகிய மூவரும் தனித்தனியாக ஜெயலலிதா வாழ்க்கையை படமாக எடுக்க இருக்கும் நிலையில் இயக்குநர் லிங்குசாமியும் இயக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது விஷ்ணு அமலாபால் அதிர்ச்சியை பயன்படுத்தப்படாமல் இருக்க இணைய நீதிமுறை அவசியம் என இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் வலியுறுத்தியுள்ளார் நற்றின செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் சமையல் சமையல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் அறிவோம் அஞ்சல் தலைவர் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் போன்ற பல சுவையான தகவல்களை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நச்சுணை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்